நட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமீழும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது மட்டன் தேங்காய் வதக்கல் இது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் செய்ய தேவையான பொருட்கள் மட்டன் கால் கிலோ தேங்காய் தூரல் ஒரு கப் தயிர் தேவையான அளவு சின்ன வெங்காயம் பத்து முந்திரி தேவையான அளவு பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சப்படி கால் ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் பட்டை மூணு லவங்கா நாலு ஏலக்காய் மூணு பிரிஞ்சால மூணு அன்னாசி மொக்கு சிறிதளவு உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு கொத்தமல்லி சிறிதளவு செய்முறை முதல்ல நம்ம மட்டன் வந்து கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோம் குக்கரை எடுத்து வச்சேன் அந்த குக்கரில் மட்டன் போட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு விழுது தயிர் தேவையான அளவு சின்ன வெங்காயம் அஞ்சு அதையும் போட்டுட்டு ஒரு பிரிஞ்சியில் ஒரு பட்டை ஒரு லவங்கம் ஒரு இலக்காய் கொஞ்சம் அன்னாசி இதெல்லாம் கலந்துட்டு தயிரும் தேவையான கலந்துட்டு அதனால் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையும் அதில் போட்டு தண்ணி மூழ்கிற அளவு வச்சுட்டு குக்கரை மூடி வச்சுருவோம் ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரை அதில் வச்சுருவோம் ஒரு அஞ்சாறு விசில் வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இல்லை அவங்க சமையலுக்கு என்ன பயன்படுத்துவாங்களோ அந்த எண்ணெய் பயன்படுத்திக்கலாம் தேங்காய் எண்ணெய் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்ன வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஸ்பூ சோம்பு போட்டு சோம்பு புரிஞ்சவுடனே பட்டை ரெண்டு லவங்கம் மூணு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு அன்னாசி மூக்கு வாசனைக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் மீதி அஞ்சு இருக்குதுலையா வந்து பொடியை கட் பண்ணி இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி போட்டு அதைக்கு அதைக்கிட்டே இந்த முந்திரி இருக்குது இல்லையா முந்திரி போட்டு நல்லா முந்திரி தேங்காய் துருவல் ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம் போட்டு ரெண்டும் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் முந்திரி வந்து கோல்டன் கலர் வரணும் அது மாதிரி தேங்காய் துருவலும் சேஞ்ச் ஆகும் கலர் சேஞ்சாலும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும் வெங்காயம் எல்லா பட்டன் வெங்காயம் இல்லை சோம்பு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடும் இந்த இதை எடுத்து கறி வேக வச்சு மட்டன் அதை எடுத்து இதில் கொட்டிடுவோம் அதை கொட்டி நல்லா கலந்துருவோம் அது கொஞ்சம் கிரேவியாக இருக்கும் இது வந்து திக்காகிற வரைக்கும் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா மிக்ஸ் கலந்துவிட்டு ரோஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா டாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நல்லா ட்ரை ஆகிடும் ட்ரை ஆன உடனே இந்த மேலே கொத்தமல்லிச்சாழி க்ரஷ் பண்ணி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எங்களுக்கு சூப்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி மட்டன் தேங்காய் வதக்கல் தயாரும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உங்களே மீண்டும் சந்திப்பாங்க